الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اهدنا الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا ما يغير ذلك من ذنوبكم وما انتوا بمؤمنين وقال ايضا يوم ينظر المرء ما قدمت قد يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا سبح الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اتبع الميت ثلاث فيرجع منها اثنان ويبقى واحد அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக அடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்டாபாக்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் வந்து கொடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு இவைகளை நமது வாழ்க்கையில் ஏதிருக்கிறானோ அப்படியான் அம்மாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் என்று தடுத்து இருக்கிறானோ அப்படியான் இருக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தகுந்த தப்புவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தப்புவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன் இத்தப்பு உண்மையாக அழைப்பு மாசு சொல் அவ்வாறு நல்லடியார்களே அவ்வாக்கு சுபகானு வாழ்க்கையை நமக்கு தந்து முடிவில் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பமாக இந்த உலக வாழ்க்கையை அவ்வளவு தந்திருக்கிறார் தனியானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே அவருடைய மோத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறது ஒரு மனிதர் உலகத்தில் ஒரு மனிதரால் மையத் என்ற பெயர் அடைய முடியும் மையச் என்ற வார்த்தைக்கு எதிர்கருத்தான வார்த்தை தான் ஐயும் உயிருள்ளவர் உலகத்தில் கண்ணியமானவர்களை உயிருள்ள ஜீவராசி ஒவ்வொன்றுமே என்ற பெயரை அடையலாம் ஹை என்ற உயிருள்ள உயிர் வாழ்ந்தார் என்ற பெயரை அகையாமலே சிலர் மௌத்தானா அதுபடி குரானிலே அல்லா அல்லது மவுச்சை முற்படுத்தி இருக்கிறான் வாழ்க்கையை பிற்படுத்தி சொல்கிறான் ஒரு குழந்தை மரணித்து பிறக்கிறது அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த பெயர் மையத் திறந்தவுடன் மரணிக்கிறது அடுத்த நிமிடம் அந்த குழந்தைக்கு பெயர் மையத் எனவே மையத் என்ற பெயர் எல்லோருக்கும் கிடைக்கும் பின்னால் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது சிறியவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒரு கடன் வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு காலம் வாழ்வேன் அங்காவுக்கு அந்த கபர் என்னோடு எப்படி நடந்து கொள்ளும் அம்மாவுக்குத்தான் தெரியும் கண்ணியமானவர்களே உலக வாழ்க்கையுடைய பிரதி பலன்தான் கபருடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ அப்படித்தான் எழுப்படுகின்ற அந்த மக்சர் மைதானத்தில் இருப்போம் மக்சர் மைதானத்துடைய நிலைமைதான் கேள்வி கணக்கு நேரான அந்த பாலத்தை கடப்பது அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே அந்த கேள்விகள் அதற்கு பதில் வெளியாகுவது கபருடைய கேள்வியாக இருக்கலாம் மக்சரிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளாக இருக்கலாம் வாழ்க்கையுடைய பிரதிபலன்கள் தான் அங்கு வெளியாகும் உதவி செய்யும் இஸ்லாத்திலே பாசாட வேண்டுமா படித்தால் போதும் பக்கங்கள் எழுதுவார் ஐந்து நேர தொழுகை தொழுதால் தான் கதிரில் பதில் வரும் ஜக்காத்தை பற்றி ஆய்வு செய்து கலாநிதி பட்டம் வாங்குவார் ஜக்காத்து கொடுக்காவிட்டால் நறுப்பால் சுடப்படுவார் உலகத்திலே information, தகவல்கள் நாலேஜ் உலகத்துக்கு உதவி செய்யும் ஆனால் கண்ணியமான பிராக்டிக்கலான வாழ்க்கை தான் மவுத்துக்கு பின்னால் உதவி செய்யும் மவுத்திலிருந்து உதவி செய்யும் சக்கராத்தில் உதவி செய்யும் கண்ணியமானவர்களே அந்த அமைப்பிலே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் தான் என்னுடைய மறுமைக்காக நான் எதை அனுப்பி இருக்கிறேன் எதை முற்படுத்தி இரண்டு ஆய்வுக்களை ஓதனில் ஏராளமாக இருக்கின்றன இரண்டே ஒரு சக்குவாடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு உயர்நிலை ஜீவராசியும் நாளைக்காக என்னுடைய மருமையுடைய வாழ்க்கைக்கு நான் எதை முற்படுத்தி அட்வான்ஸாக அனுப்பி இருக்கிறேன் என்று கொஞ்சம் சனிமையில் இருந்து சிந்திக்கட்டும் எல்லாம் விட்டு விட்டு இடத்தில் உட்கார்ந்து அனைத்து விடயங்களையும் மறைந்தவன் இன்னும் ஆயிரத்தி ஒழிமையை நபர் அம்மையத்தடைசி ஆயி ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் அன்றைய நாள் எதை முற்படுத்தி அனுப்பினாரோ அவருடைய கரங்கள் அவருடைய செயல்கள் என்ன செயல்களை முற்படுத்தி அனுப்பினாரோ அதை தான் கண்டுகொள்வார் அப்பொழுதுதான் இறை நிராகரிப்பார்கள் சொல்வார்கள் கண்ணியமானது பாருங்கள் வார்த்தையை இங்கு சில மதங்கள் நெருப்பால் எரிப்பார்கள் நல்லடக்கம் என்ற ஒரு பலன் இருக்கிறது அவர்களிடம் என்றால் நெருப்பால் கருத்து எணிக்கப்பட்டது சாம்பளை கொண்டு போய் கரைப்பார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்று பாதிப்பார்கள் அது அப்படியே உடம்பு புதைக்கப்படுவது இரண்டு இருக்கிறது அவர்கள் உலகத்தில் சாம்பாக்கப்பட்டாலும் அங்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் நான் மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா ஏன் பார்ப்பார்கள் இணை வைத்த நட்சத்தை பார்ப்பார்கள் அவர்கள் அம்மாவுக்கு எதிராக இணை வைத்த அந்த பாவத்துடைய தண்டனைகளை அவர்கள் பார்ப்பார்கள் சொல்லாத குற்றத்தை கொள்கையை பற்றி கேட்கப்படும் ஏன் அவரு முதலாவது பதில் பாவம் செய்து நடக்கம் போகின்ற முஸ்லிம்களாக இருக்கலாம் இருக்கலாம் நாங்கள் உலகத்தில் தொடரவில்லை உலகத்தில் தொடரவில்லை சொல்லாத நஷ்டம் விளங்கும் நாம் இருக்கக்கூடாதா சொத்துக்களை இவ்வளவு இந்த வங்கியில் இவ்வளவுக்கு கொடுத்தேன் வட்டி எடுத்தேன் வங்கியிலே போட்டு விட்டு வட்டி தின்று கொண்டிருந்தேன் வட்டி தண்டனை பார்த்து விட்டு சொல்வார்கள் மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா நாம் ஒவ்வொன்றைத்தான் மது அறிஞர் நான் காசுகளை பட்டுக்கொள்கிறேன் இந்த செயலை செய்கின்ற முஸ்லிம்களும் படிப்பினை பெற வேண்டும் மது அந்த தங்கனை பார்க்கின்ற பொழுது கண்ணை மாணவர்களை சொல்வார்கள் நரகவாசிகளுடைய உடம்பு அழுகி அந்த புண்களால் வழிகின்ற அந்த கொழுப்புகளையும் சலன்களையும் குடிக்க தருகின்ற சொல்வார்கள் நம் மண்ணோடு மண்ணாக இருக்க வேண்டுமே செய்கின்ற செயலை நன்ங்குபோம் பாரளவு அணுவளவு மொழிபெயர்ப்பு அணுவளவு நன்மை செய்தாலும் என்பது தவறு அணுவின் பாரமளவு அணுவை நிறுத்தால் அதற்கும் ஒரு வெயிட் வருமா அதற்கும் ஒரு பாரம் வருமா அந்தளவு பாவம் செய்தாலும் அதை நிகழ்வை ஒரு சம்பவம் ஆய் அவண்ணாவது ஒரு யாஸ் அடர்வு வந்தார் ஒரு பிச்சை ஏதாவது சாருங்கள் ஒரே ஒரு கிரேப் இருந்தது ஒரு ஒரு கிரேப் ஒரு சிராட்சி நமது கால திட்டக்காரர்களுக்கு நமது கால திட்டக்காரர்கள் சந்தான இடையாவது என்று போவது கிடையாது அவர் அந்த வைத்து கையில் சுரட்டி சுரட்டி ஒரு இன் பார்வை பார்த்தார் இறைத்தான் தந்தீர்களா ஒரு கிராம அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை இந்த கிரேத்துக்குள் எத்தனை அணுக்கள் பாரம் இருக்கின்றன எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் என்ன சொன்னார்கள் அணுவின் பாரம் அளவு நன்மையா தீமையா ஒரு மனிதர் ார் ஒரு மறு நிலத்தில் நின்று ஒரு காணியில் நின்று கண்ணியமன ஒரு கருத்திலிருக்கிறது அவர் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது பெருவிரால் நிலத்தை துரண்டுகிறார் ஏன் துரண்டினார் என்று கேட்கப்படுமா ஏன் நிலத்தை சுரண்டினார் நிலத்தை துரண்டியதற்கே கேள்விப்படும் என்றால் மற்றவருடைய காணியை பறித்த விடுவானா மற்றவனே கடையை பறித்தால் விடுவானா மற்றவனை தானிக்கும் சேர்த்து வேலை அடித்தால் விடுவானா மற்றவனுடைய செத்தை அண்ணினால் விடுவானா மற்றவனுக்கு புலி வெட்டினால் விடுவானா கூலிக்கு இருந்து விட்டு கடையை லோயருக்கு லஞ்சம் படுத்து சொந்தமாக்கினால் விடுவானா லோயரை சேர்த்து எல்லாம் விடுவான் ஒரு மனைவி ஒரு வார்த்தையை பேசுவானா அவர் நினைக்க மாட்டேன் இந்த அளவு பயங்கரமான வார்த்தை என்று கணிமணவர்களே ஒரு வார்த்தை பேசிய காரணத்தினால் அவருடைய பயங்கரம் அவருடைய அவருடைய பாரதூரம் அந்த ஒரு வார்த்தையை வைத்து அவ்வா அவரை நரக சுற்றுக் கொள்வான வார்த்தைகள் வார்த்தைகள் எத்தனை அம்மாவுக்கு வெறுப்பான வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் அனுபவிப்பதற்காக வேண்டி தயாரிப்பதற்காக வேண்டி துனியாவுடைய சில விடயங்களை அல்வா நமக்கு தந்திருக்கிறான் ஏழைகள் ஏழைகளுக்கு ஏழ்மையை கொடுத்தான் செல்வந்தர்களுக்கு பணத்தை கொடுத்திகளுக்கு சோதிக்கிறான் அதே போன்று படித்தவர்களுக்கு இந்த துறைகளில் இவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறார் இந்த துறையை வைத்து மௌசுக்கு பின்னால் இவர் எதை சம்பாதிக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கிறான் ஒரு ஹதீஷை சொன்னேன் ஒரு மைய மூன்று விடயங்கள் பின் துயர்ந்து வரும் மூன்று விடயங்கள் ஒரு மையத்தை பின் துயர்ந்து வரும் இரண்டு ரிட்டன் ஆகிவிடும் அவருடைய ஒரு மையத்தோடு தொடர்புள்ளவர்கள் மூன்று ஒன்றுதான் அவரோடு பாக்கியாக தங்கி அவருடைய குடும்பமும் பணமும் வீட்டோடு நின்றுவிடும் பணம் வீட்டோடு நிற்கும் குடும்பத்தில் கபரிக்க வர முடியுமானவர்கள் அதனை குறிப்பாக ஆண்கள் கபர் வரைக்கும் வருவார்கள் அமல் தான் நல்ல அமல்கள் தான் அல்லது கெட்ட அமல்கள் தான் அவரோடு இருக்கும் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையிலே எவ்வளவு பெருமதியான பொருட்களை பாவித்தாலும் எவ்வளவு ஆடம்பரமான வாகனங்களாக இருக்கலாம் ஆடைகளாக இருக்கலாம் கைக்கு கட்டுகின்ற கடைகாரமாக இருக்கலாம் போடுகின்ற கட்டுகின்ற பெல்ட் லட்சக்கணக்கில் பாவிக்கின்ற அது பல்லாயிரக்கணக்கான ரூபாய் பெருமதியாக இருக்கலாம் பாவிக்கின்ற பேனை அது பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் பருமதியாக இருக்கலாம் கண்ணிய மரில மோதிரம் அது மாணிக்கம் அது டைமண்ட் அது மரகதம் அது வைதூரியம் எதுவாக இருக்கலாம் கண்ணிய மலர்களே எந்த மையத்தை அடக்கி இருக்கிறோம் அடக்கி இருக்கிறோம் அடக்கி இருக்கிறோம் எந்த மையத்தை வெலித்தோடு அடக்கி இருக்கிறோம் கண்ணிய மலர்களை உலகத்திலே எதை அனுபவித்தாலும் நமக்கு வருவது அந்த பாவனையில் இருந்து நாம் அன்பாவுக்கு பொருத்தமாக செய்த விடயங்கள் போட்டு மனைவி ஆய்சா அதிகல்லாம் கொடுத்தார்கள் ஆயா பங்கு வையுங்கள் பார்சல்களை பங்கு வைத்தார்கள் ஏழைகள் அனாதைகள் விரலைகள் எல்லோருக்கும் கஷ்டமான கொடுத்தார்கள் பங்கிட்ட முடிந்தது கண்ணியமான உலகத்திலிருந்து கை கொடுப்பது எது அதை விட பிரதா தலையத்துக்குள் நுழையவில்லை சில முன்னுரைகள் உலகத்திலிருந்து நமக்கு சந்து ஒரு சந்து நமக்கு வைத்திருக்கிற மற்றவை இந்த சந்து மாத்திரம்தான் பலன் நதியாயோ ஆய்ச்சாவே அதுதான் நமக்கு பலன் இந்த சந்து நமக்கு பலன்ஸாக அல்ல என்ன விளங்குகிறோம் உலகத்திலே கிடைத்த நியமத்துக்களிலே எதை அல்லாவுக்காக கொடுத்தோமோ மறுமைக்காக முப்படுத்த ஓதி விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விரைவுரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ஹா குமுசுர் தெரியுமா அதிகம் சம்பாதிக்க வேண்டும் அதிகம் தேட வேண்டும் உலகத்தில் கொடிகட்டி பறக்க வேண்டும் சொத்தை பட்டியலை பெரியவந்தராக வேண்டும் பெரிய பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் ஒரு கடை இரண்டு கடையாக மாற வேண்டும் கடை சற்றையாக மாற வேண்டும் உள்நாடு வெளிநாடு வியாபாரமாக மாற வேண்டும் என்று பெரிய சம்பாத்தியங்களை தொடர்ந்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்றை உங்களை மார்க்கத்தை தீனை அல்லாவிட்டும் மராசாக்கிவிட்டது பிசியாக்கிவிட்டது என்று அந்த ஆயத்தின் விளங்கப்படுகிறார்கள் சொல்ல வீடு என்னுடைய கம்பெனி என்னுடைய பேங்க் மேனட் என்னுடைய ஆபீஸ் என்னுடைய வியாபாரம் என்று மனிதன் தன்னுடைய தன்னுடைய வியாபாரங்களை பார்த்து கடுமையாக பேசுகிறார் ஒரு மனிதனுக்கு நவீர் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அவருடைய சொட்டு செல்வங்கள் அது ஏழை அவருக்குரியும் பணக்காரர் பணக்காரருக்குரிய படித்தவர் பாமரர் எல்லோருக்கும் உலகத்தில் கிடைப்பது என்பது உலகத்தில் அவர் சாப்பிட்டு முடித்தது அவர் உடுத்து கிழித்தது அவர் மரணத்துக்காக மோத்துக்காக அனுப்பி வைத்தது இந்த மூன்று தான் மனிதனுக்கு மனிதோடு சம்பந்தப்பட்டது மூன்றாவது தான் அவருக்கு நிரந்தரமானது மோசக்காக அனுப்பி வைத்தது ஒவ்வொரு துறையில் ஒரு கண்ணியமன நான் இந்த துறையில் என்னுடைய மௌக்கு கபருக்கு என்னுடைய மக்களுக்கு கண்ணியமன என்னுடைய கண்ணியமானவர்களே அபு பக்தர் அலியுல்லாமர்கள் ஒரு கருத்துப்பாடி நான்கு கடைகளே இருந்தார்கள் நமது பார்வை மடையல் நமது பார்வை நொஸ்டாகிவிட்டார் இன்னமொரு கருத்துப்பாடி எட்டு கடைகள் எட்டுக்கடைகள் மொத்தம் கட்டம் கட்டமாக வட்டி எடுத்து வசாகவில்லை போய் ரொம்ப வட்டிக்கு எடுத்து ரொத்தாகவில்லை தீனுக்காக என்றால் அது மச்சினுக்கா அது மதரசாவுக்கா பாடசாலைக்கா அது ஏழைக்காக அனாதைக்காது விரைவைக்கா அது நோயாளிக்கா ஜனாபாவை கொலை வருகின்ற நடிகர்கள் கேட்பார்கள் இந்த கடன் கொடுக்க இருக்கிறார் யாருக்காவது ஆம் என்றால் சாகிபிக்கணும் நீங்களே சொல்லுங்கள் யாராவது சொல்லு என்று நண்பர்கள் போக அப்பொழுது ஒரு சில சகாபாக்கள் யார சொல்ல அந்த கடனுக்கு நான் பொறுப்பு என்று பொருட்படுப்பவர்களிலே நம்பர் ஒன் அகூபக்கல் பொ குடும்பமே பொறுப்படுத்தாத குடும்பத்தில் உள்ள முடியும் உங்களுடைய தம்பி நரகம் போவது உங்களுக்கு விருப்பமா உங்களுடைய வாப்பா நரகம் போவது விருப்பமா வாப்பாவோடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தை கேட்டு வருகின்ற பொழுது அவரோடு பார்த்துக் கொள்ளுங்கள் என்றால் சதுரணியுடன் எப்படி பேசுவது கவனம் செலுத்தியவர்கள் எப்படி இருக்கார்கள் அடிமையாக அடிமையாக முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள் அவர்களை கேட்டால் கொடுத்து வாங்குவார்கள் இதில் எட்டாம் ஆண்டுதான் அபு கத்தனுடைய மகனை தடுத்தார் செக்சோர்களாக இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு தடையாக இருந்தால் கட்டுப்பட முடியாது இருந்தாலும் எந்த ஆக இருக்கலாம் அது ஏன் ஒரு மந்திரியா ஒரு அமைச்சராக ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம் மாவட்ட கட்டுப்படக்கூடாது காரியங்களை கண்டு செய்யக்கூடாது அது கொள்ளையோ கொள்ளையோ அது எதுவாக இருக்கலாம் பாட்டில் வாங்க அப்படி வாங்கப்பட்டவர்தான் தலைவர் காலடி சத்தத்தை கேட்டேன் பிலா என்ன அமல் செய்கிறேன் என்று கேட்ட பிலாருக்கே எதை கொடுத்து எதை முற்படுத்தி ஏழைகளுக்கு போக வேண்டிய அழுச்சப்பதுதான் நோயாக வெடிக்கும் இது கலப்பதுதான் வெடிக்கும் இது கலப்பதுதான் அது வெடிக்கும் ஜம்மாவுக்கு பின்னால் சிலர்கள் விரித்தார்கள் துனியாவை கட்டுப்பிடித்து ஆண்டவர்கள் ஜிம்மாவுக்கு பின்னால் ஐந்துக்கு பின்னால் உடலை விரித்தார்கள் கை எண்ணினார்கள் தட்டு எட்டினார்கள் அசன் மனைக்கு வருவான் தாம்பியமான ஆட்சி குடும்பத்துக்கு கேட்காத சொத்துக்கள் கிடையாது காணிகோமி கிடையாது அவ்வளவு சேர்த்தவர் சில பிள்ளைகள் அவர்கள் கணவன்மருடைய பலகத்தினால் நல்லவர்களாக மாறினார்கள் பின்னால் சிலர்கள் அந்த பரம்பரை கிடையாது கிடையாது ஏழை எளியவர்களின் ஏதற்கும் கிடையாது நானும் உடைய பணமும் நானுடைய வாகனமும் நான்குடைய லக்ஸரி லைஃப் ஆடம்பர வாழ்க்கை வந்ததாம் மத்திடுகள் வாசல்களில் நின்று கொண்டு சும்மாவுக்கு பின்னால் மக்கள் சேர்ந்த இடங்களில் நின்று கொண்டு அந்த மக்களுடைய வாசல் நின்று கொண்டு அந்த பரம்பரையில் வந்த மூதாமே பரம்பரைகளில் வந்தவர்கள் மார்க்கத்தை மௌக்கை மறந்து வாழ்ந்ததனால் சட்ட நீட்டினார்களாம் எங்களுடைய அப்பா கட்டிய பள்ளி எங்களுடைய பெரியப்பா கட்டிய பள்ளி என்னுடைய வாப்பா கட்டிய பள்ளி ஏதாவது உதவி செய்து விட்டு போங்க என்று கேட்டார்கள் மார்க்கம் இல்லையா வீண் இல்லையா பார்ப்பது இல்லையா பரம்பரை வீணாகும் அதிலிருந்து செலவழிக்கோ எதை செலவழிக்கிறீர்களோ அதை எல்லாம் தருவார் சிந்திப்போம் நான் அவர்களுக்கு மற்றவர்களை கையேந்தினால் அவர்களுக்கு இருக்கிறது தங்கேந்தவர்களுக்கு கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு தங்களை இருக்கிறது கேட்காமல் இருப்பது அவருடைய பொறுப்பு கேட்கவரை ஏற்றி கடிந்து நிரட்ட வேண்டாம் நபியுடையிலைமை நமக்கு வந்திருக்கிறதா ஒரு நாள் எனக்கு ஆடை இல்லை ஆடைதாவிங்கள் நபியிடம் இருந்தது உடுத்திருக்கின்ற ஆடைதான் மேலே ஜ திடுத்து கஷ்டமா இருக்கிறது படித்து விட்டனோடாமல் வெடித்து விட்டன பொருட்கள் பாதிக்காமல் கபடியில் அல்மாரியில வைத்து விட்டு மையத்தாங்கி விட்டார்கள் நபி அவர்கள் உடுத்திருந்த ஆடையை கொடுத்த நதி இதை கொடுத்தோம் நிகழ்வு வருகிறது அழியலினுடைய மகன் மகன் என்று நினைத்தேன் பெரும்பாலும் தளியனுடைய மகன் அணியனுடைய பேரப்பிள்ளை மிகவும் மதிக்கப்படுகின்ற மதிக்காமல் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் அவருடைய பேரலை பேரளவு புகழ் வாழ வேண்டும் என்ன வாழ்க்கை மரணித்து விட்டார்கள் ஒரு அளவு கொடுக்கப்பட்டவர்கள் மரளிக்கிறவுடன் எ மோடு தொடர்பே இல்லாதவர்கள் சொந்த கிடையாது என்று பந்தமும் கிடையாது சொந்தம் என்றால் என்ன இறக்க சொந்தம் பந்தம் என்றால் என்ன திருமணம் சொந்தம் என்பது ஏற்கனவே சொந்தம் திருமணத்துக்கு பின்னால் சொந்தம் ரெண்டும் கிடையாது அணுகிறார்கள் குடும்பத்தை விட மிக பயங்கரமாகிறார்கள் கேட்கிறார் என்ன இது இவர் யார் உங்களுக்கு நானாவா தம்பியா இல்லை மச்சானா இல்லை மாமாவா இல்லை மருமகனா இல்லை ஏனது இப்படி நாங்கள் யார் அவர்கள் சொல்றார்கள் இந்த ஊரில் இருந்து ஊரில் இருந்த விதவைகள் இந்த இருந்த அனாதைகள் இந்த ஊரில் இருந்த நோயாளிகள் இந்த ஊரில் இருந்த தொழில் இல்லாதவர்கள் இந்த ஊரில் இருந்த ஒரு நேர சாப்பாட்டுக்கு மையத்து வீட்டிலே மையத்து வீட்டிலே ஒவ்வொரு நாள் அல்லது வாரத்துக்கு ஒரு அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் எனக்கு அந்த எப்படி நினைவில் விட நடந்தது ஒவ்வொரு நாளும் வீட்டுக் கொள்வோம் ஒவ்வொரு நாள் தேவையான காலைகளை எழுப்பி கதவை சிறப்போ அதிகாலை வீட்டு வாசலிலே ஒரு பார்சல் இருக்கும் அல்லது அந்த ஒவ்வொரு நாலு மண்பால் அதை விளங்குகிற சம்பவத்திலே சிலவும் ஒரு பார்சல் இருக்கும் அன்றைய நாளுக்கு நமக்கு தேவையான கறி நமக்கு தேவையான என்ன கோதுமை நமக்கு தேவையான பொருட்கள் உலர் உணவுகாண்டு வைத்துக் கொள்வோம் இருக்கும் அன்றைய நாளுக்கு உணவுப் பொருட்கள் எங்களுக்கு கிடைத்துவிடும் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு விடுவோம் ஒவ்வொரு நாளும் வைக்கப்படும் காலையிலே அந்த பார்சல் இல்லை அந்த பார்சலை வைத்தவர் யார் என்று விசாரித்து பார்த்தோம் இப்பொழுது உயிரிழக்கும் பொழுது வைத்திருக்கிறார் கௌரமான குடும்பம் கண்ணியமான குடும்பம் மதிக்கப்பட்ட நபர் வருவது இவர் தான் இதுவரைக்கும் பாற்றில் வைத்தவர்தான் ஒரு விடயம் குளிக்கானது உடனே கப்பன் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது குளிப்பாட்டி முடிந்து விட்டது ஓளிப்பாட்ட போது முதுகிலே இவருடைய சோல்டரிலே மூடை தூக்கி தூக்கி ஒரு நாட்டாமையுடைய சோழ்தர் எப்படி இருக்குமோ ஒரு நாட்டாமையுடைய சோல்டர் போன்றே அடையாளம் இருந்தது மூடையை தூக்கிக் கொண்டு போவதற்கும் ஆள் வைக்கவில்லை அந்தளவு எனக்காக கபருக்காக அம்மாவுக்காக இப்படி அழுகின்ற எத்தனை பேரை தயாரித்திருக்கிறோம் மனைவி அழுவார் கணவர் போய்விட்டார்கள் இலக்கத்தில் யார் மூலம் வருமானம் பிள்ளை போய்விட்டு இருந்து மோசண்ட் அழுவார்கள் வேலப்பிள்ளைகள் அழுவார்கள் சகோதரர்கள் அழுவார்கள் சகோதரர்கள் மாமாவின் உறவினர்களாக இல்லாமல்லை குடும்பங்களை முற்படுத்த அறிவுத்துறை கல்வித்துறை இந்த கல்வித்துறையில் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் எடுக்கிறார் இவ்வளவு பே பண்ண வேண்டிய ஒரு கிளாஸ்க்கு 500 ஒருவருக்கு 250 சின்னகள் ஒருவருக்கு 1000 சே என்னமறளே வருகின்றமானவர்கள் எல்லா லட்சாதிபதியோட பிள்ளைகளா கோரிச்சரோட பிள்ளைகளா 100 பேர் வரைக்கும் 500 தரவுக்கு அத்தருல்ல பிள்ளைகளாண்ட இந்த பேர் பார்த்தார் அவங்களுக்கு பட்சா운데 ப சேபன்னு படி அண்ணியர்களை விடு ஆசிரியர்கள் ஏழை பிள்ளைகளுக்கு அந்த மாநில கம்பனத்தை நான் பொறுப்படுத்தேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி போக வேண்டும் என்று பொருட்படுத்த தேடி வந்து ஒரு சேர் கூட நம்முடைய கிளாஸ்ல இருந்து சில மனசியாளர்களை கணக்கன்று ஒரு சைட் சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் நன்றாக தெரியும் இது இவர்களுக்கு கல்லடி செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு உதவி செய்து லஞ்சம் வாங்கி பணம் வாங்கி செய்வோம் என்றால் நரகத்தை தயாரிக்கிறோமா சொர்க்கத்தை தயாரிக்கிறோமா நன்றாக தெரியும் இதை கருப்பென்று இதை வெள்ளையாக மாற்றுவதற்கு நான் பாராடுவேன் என்று நான் இவ்வளவு தெளிவாக பேசுகிறேன் மறக்க முடியாது இது அப்பாவி குடும்பம் உள்ளது ஒரு வீடு உள்ளதே இந்த கடைதான் உள்ளது இந்த வயல்தான் உங்களுக்கு நான் என்னுடைய பீஸ் என்னுடைய கட்டணத்தை எடுக்காமல் வாதாடுவேன் நன்றி ஒரு தெரியும் ஒரு காட்டுவோம் தண்ணியமானது அதே போன்று இன்ஜினியர் இன்ஜினியர் ஒரு மெப்பை ஒரு பிளான் போடுவார் மத்தி ஒன்று பாடசாலை ஒன்றுக்கு ஒரு மதரசா ஒன்றுக்கு ஒரு ஏழை குடும்பத்துக்கு இன்ஜினியர் மார்கள் சிறியாக என்னுடைய பணியை செய்தேன் என்ற ஒரு துறை சார்ந்த ஒரு இறுதியாக முடிக்கின்ற முடிக்க போகிறேன் அந்த துறையில் சில சிறகர்கள் மன்னிக்கவில்லை அல்ல சில செல்லு ஆதாரபூர்வமான சம்பவங்களை நான் கேட்டு இறுதியாக சொல்லுகின்ற விட ஆதாரபூர்வமான உறுதிமிக்க நபர்களுக்கு நடந்ததோ அவர்களும் என்று தகவல் நம்ம கிடை சொல்ல மாட்டேன் சிறப்பு துறையாக மாறி செலுத்த வைத்தியத்துறை கண்ணியமான சிறப்பு துறையாக சம்பவம் எங்கே எ வைத்தியர்கள் கணிமே வந்திருக்கின்ற நோயாவது ஒரு ஏழை வந்திருக்கின்ற நோயாவது ஒரு கஷ்டமானவர் ஒரு அனாதை ஒரு விதவை இவருக்கு நான் என்னுடைய தீயை என்னுடைய தொடுப்பணு என்னுடைய அந்த வருமானத்தை இல்லாமல் வெறும் ஹாஸ்பிட்டல் சார்ஜை கொடுங்கள் நான் ஆப்ரேஷன் பண்ணுகிறேன் என்று ட்ரீட்மெண்ட் பண்ண செய்தவர்கள் செய்த எல்லோருக்கு செய்யலாம் ஒரு செய்தி ஓட்டக்கூடிய ஒரு மூதாட்டி ஒரு மூதாடு ஒரு வயோதிபர் அங்கு கொண்டு போக வேண்டும் மகனே வயோதிபர் தானே என்று கேட்காமல் நீங்கள் பெட்ரோலுக்கு போதும் என்று செய்தி நோட்டியல் சாலைகள் இதுவெல்லாம் கபருக்கு மக்களுக்கு துறாத்துக்கு நாம் உட்படுத்துகின்றவர்கள் ஏழைகள் நவீன உட்கொண்டு ஆலையை கடத்தி கொடுத்தார் அதை விட ஏழையா நாம் எனவே நம்ம கொண்டு போக நோக்கம் அல்ல எதை அனுப்பினோம் எதை உட்படுத்தினோம் சிந்திப்போம் எனவே எல்லாம் வந்த நமது துறைகளிலே நமது அறக்குறைகளிலே நமது ஆயுதங்களில் அல்லா தந்திருக்கின்ற உனக்கு வழங்கப்பட்ட பாத்தியங்களிலே மறுமையில வைத்து மறுமையிலே அந்தஸ்து அடைய முயற்சி செய்ய அந்த புத்துணர்ச்சியைப் பற்றி எல்லாம் அந்த சிந்தனையோடு வாழ்ந்த மதத்திற்கு செய்வாராக தலைவனுடைய பாவங்களை மனு சொல்வதாக நம்முடைய தக்கருடைய பாவை சொல்வதாக பாவங்களை மனு சொல்வதாக கூற முஸ்லீம்கள் மோனிங் அனைவருடைய பாவங்களாக தலைமையான ஈமர் அவரு உண்மையும் வாழ்ந்து களிமாவுடன் மிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தது வாயாக வாக்குருதாவான